الحمد لله وحده والثلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد أنزلنا إليكم كتابا في ذكركم أفلا تأقلون صدق اللهم على النظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إذا منأت الإراق درحمها وقفزها ஒக்கால் ஐன் யூசுத் அஹலில் இராக் அல்லா கபீசுன் ஐ நதாக அல்லாவி நல்லே அல்லாவி அஞ்சு பயந்து கடைபிடிக்குமாறு முதன்மயிலாம் எனக்கும் அப்பால் எங்களுக்கும் நசியத்தும் வத்தியத்தையும் செய்து கொள்கிறேன் எங்களின் இறுதி செய்தர் சையதுல் கைனின் சாஜுல் மதீனா முகமது முஸ்தஃபா செல்லல்லாஹ் அனைவர் செல்லும் அவர்கள் ஆயிரத்தி நானூறு இரண்டுகளுக்கு முன்பு தற்பொழுது உலகத்தில் நிலவிக்கொண்டிருக்கும் பிரச்சனைகளை பற்றி முன்கூட்டியே நபர்கள் அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இறாக்கூட விஷயத்தில் ஈராக் என்ற இந்த நாட்டுக்கு என்ன சோதனைகள் ஏற்படும் என்பதையும் அல்லாஹ் வலைவசல்ல அவர்கள் அறிவிக்காமல் இல்லை ஈராக்கு எப்படிப்பட்ட சோதனை ஏற்படும் என்பதை சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தெளிவாக விலக்கிக் கொண்டிருக்கிறது மேலான கணிதத்துக்குரிய சகோதரர்கள் எப்படியார்களே குரானும் ஹீஸும் முஸ்லிம்களுக்கு எல்லா காலத்திலும் வழிகாட்டலாக அல்லாஹு தாலா ஏற்படுத்தியிருக்கிறான் முஸ்லிம்கள் அல்லாஹுடைய கலாமையும் நபியுடைய சொல் செயல் அங்கீகாரம் இவைகளை பற்றுப்படுத்திக் கொண்டால் نسلمات برشت اروارغل قرآن حديث ال اللام ال كلب اللام الاركة كودية بشرت لغان علماء كلودية سير فوق نمك توب ودوم عليه نبي أورغل معاذبل جبل رضي الله عنه أورغل يمناتك عنفية بولو نبي صلى الله عليه وسلم أورغل மாசை பார்த்து கேட்டார்கள் உங்களை நான் எவனுக்கு அனுப்புகிறேன் அங்கு உங்களை கஷ்டங்கள் ஏற்பட்டால் தீர்ப்புகள் கொடுக்கும் இடத்தில் சிரமங்கள் ஏற்பட்டால் என்ன முறையில் நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்று கேட்டார்கள் சொன்னார்கள் முதல் நான் குரானை பார்ப்பேன் அதில் எனக்கு தெளிவில்லை என்றால் நான் ஹதீசை எடுப்பேன் குரான் ஹதீஸ்லையும் ஒரு விடயம் இல்லை என்றால் என்னுடைய சிந்தனையை சரியான முறையில் பயன்படுத்தி நான் ஒரு தீர்ப்பை கொடுத்தேன் என்பதாக ஹஜரத் மாஸ் ரதலால் அவர்கள் சொன்ன பொழுதுசல் அல்லாஹலைவர் செல்லம் மிகவும் பாராட்டினார்கள் சந்தோஷப்பட்டார்கள் துவா செய்தார்கள் இதனால் தான் நாம் பார்க்குகிறோம் நபியவர்களுடைய வஃத்தில் இருந்து நடையவர்களால் செல்லப்படாத ஒரு விடயம் வெளியாகும் பொழுது அதில் மாறுபட்ட கருத்துகள் உலமாக்கல் இடத்தில் ஏற்படுவது அது ஒரு தெளிவான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது ஹசரத் அபுபத் ஹஜரத் உமர் ஹஜரத் அலி ரஃபியல்லா அலுமா இவர்கள் இருவரும் உமர் ரவியுல்லாவுடைய கிலாபத் ஆட்சி காலத்தில் ஒரு மார்க்க விஷயத்தில் ஒன்றுபட்டார்கள் இருவருமே அது கூடாது என்பதாக அது ஹராம் என்பதாக பத்துவெடுத்தார்கள் ஒப்பாத்தானதுக்கு பிறகு அதிபதியில்லாத அந்த விடயத்துக்கு தெளிவு கேட்ட அவர்கள் அது கூடும் என்று சொன்னார்கள் ஒரு சகோதரர் பக்கத்தில் கேட்டார் இவருடைய காலத்தில் கூடாதென்று சொல்ல இந்த காலத்தில் கூடும் என்று சொல்றீங்களே ஏதாவது பொருத்தம் இல்லையே என்று சொன்ன பொழுது ஹதரத் அலுவதில்லான்னு சொன்னார்கள் உமருடைய காலத்தில் கூடாதென்று கொடுத்த அதே தீர்ப்ப கொடுங்க என்று நான் அனுமதிக்கிறேன் அவருடைய அந்த வார்த்தை மகிழ்ச்சி என்று அலிரதல்லான் அவர்கள் சொன்னார்கள் அவஇதிலிருந்து தெளிவாக விளங்குகிறது இந்த நான் செல்லும் இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் sahih bukhari kitabul malaqid என்ற sahabaklude varlaarai padivu seiyum edathil inda sambhavathai padivu seithirukkrargal avameyana sahabargale periyarthale Allah qur'anil solgiraan fasalu ahla zikrayn kuntum la ta'lamun ungale teriyava oru vishayam varumbuladhu ilmulla rabbil edathil அதையும் அல்லா சொல்கிறான் விக்கருள்ளேவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஹதத் அலி அவர்களுக்கு குடும்பன்றை தெளிவிருந்தும் கூட ஹராமன்ற ஒரு தெளிவு வந்த காரணத்தினால் அதை அவர்கள் பின்பற்றியிருக்கிறார்கள் ஆக துரான் ஹதீஸ் தகுந்த அல்லாவை அஞ்சு பயப்படக்கூடிய உளமாக்கல் எடுக்கக்கூடிய தீர்ப்பை பின்பற்றுவதுதான் உம்மத்துக்கு ஈரேற்றத்துக்கும் வெற்றிக்கும் காரணமாக அமையும் அந்த அடிப்படையில் பிரசல்லாக செல்லும் அவர்கள் நமக்கு ஆகப்பெரிய ஆய்வாக ஆகப்பெரிய வழிகாட்டலாக அல்லா எல்லா சிவத்தையும் உள்ளடக்கியவர்களாக அவர்களை அல்லா தெரிவு செய்தார் அவர்கள் குரானுக்கு முதல் மிசக்சராக குரானை இன்டர்பிரிப் பண்ணக்கூடிய அதில் கமெண்ட் அதனுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய தப்சீல் செய்யக்கூடிய முதல் தகுதி அவர்களுக்கு தான் இருந்தது அல்லா குரானை இரண்டு வகையான கருத்துக்களை சம்பவங்களை இரண்டு வகையான படிப்பினைக்குரிய விஷயங்களை அல்லா குரானில் சொல்லியிருக்கிறார் ஒன்று கடந்தது வரக்கூடியது வரலாறுகள் குரானில் ஏராளமாக வந்திருக்கிறது ஆ சமூக கூட்டத்துக்கு என்ன நடந்தது கால்வாசிகளுக்கு என்ன நடந்தது எப்படி அளித்தால் அல்லா பிரானுக்கு எப்படி சண்டனை கொடுத்தால் சபா உடைய அந்த ஏமன் நாட்டு மக்களுக்கு அல்லா எப்படி தண்டனை கொடுத்தால் அல்லா முன்னோர்களை எப்படி பாதுகாத்தான் என்ற வரலாறுகளை குரான் நமக்கு சொல்லியிருக்கிறது போல சிற்காலத்தில் வரக்கூடிய விஷயங்களையும் குரான் நமக்கு அறிவித்திருக்கிறது கையாலத்து வரப்போகிறது பூமி அழிய போகிறது சூரியனை அல்லா சுருத்த போகிறான் வானம் பூமி அனைத்தும் சுருங்கிவிடும் அல்லா கடலை அதை அப்படி மாற்றிவிடுவான் மலைகளை அல்லா பஞ்சாக்கி விடுவான் அல்ல காரை அசுமல் وما أدراكم القارية الله تعالى سبحانه وتعالى إذا وقأة الواقية ليس لوقأتها لي كاذبة لا أقسم بيوم القيامة ولا أقسم بالنفس اللوامة إذا أظن بم اتربة الساعة قيامة تلرنجي بتذي إن داخل الله سبحانه وتعالى إذا كمها قيامة ورطان بوهر دي أما يتسألون عن النباء العظيم الذي هم فيه مختلفون عند كرتبات سبحانه عندنا نالي بطيكيك سبحانه وتعالى عندنا نالي كمها ورطان بوهر دي إن இந்த அடிப்படையில் அல்லா கேமத்து வரப்போகிறது அல்லா உலகம் அழிய போகிறது அல்லா உலகத்தை ஒரு மாவுருண்டையை போல ஆக்கப்போகிறான் என்ற எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய அதிசயமான விஷயங்கள் சுத்திக்கப்படக்கூடியதல்ல சூரியனை அல்ல சுருட்டு விடுவான் பூமியை அல்ல சுருட்டு விடுவான் அல்ல மனிதர்களை ஈசல்களைப் போன்று விழுத்தாக்கி விடுவான் மலைகளை அல்ல பஞ்சாக்கி விடுவான் என்று சொன்னால் மேலான சகோதரர்கள் பிரியார்களே ஹவிசில் வருகிறது அல்லா புற உலகத்தையும் ஒரு மாவுருண்டை கொண்டு தன்னுடைய கருத்தில் கொண்டு வருவார் நடக்க இருக்கும் காரியங்களையும் ஏராளமாக இதே போன்றுதான் ஹஜரத் முகமது சல்லம் லாஹூ அலைய் வசல்லம் அவர்கள் நாம் கேட்ட பல சம்பவங்களை பல கட்டங்களில் நவீர்கள் சொல்லிருக்கிறார்கள் புகார் ஷெரீவில் முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய சகையான சில உதாரணங்களை நம்முடைய கருத்துக்கெடுக்கலாம் நிறையர்கள் மூனு பேர் குகையில போய் பங்கிக் கொண்ட அந்த குகையில் சிக்கிக் அந்த சம்பவத்தை எடுத்துச் சொன்னார்கள் மூணு பேர் துவா செய்தார்கள் அவர்கள் வெளியூர்னார்கள் அந்த கல் அகற்றப்பட்டது இது நடையவர்களால் சொல்லப்பட்ட சம்பவம் சைல் புகாரி முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது மூணு பேர் வெங்குஷம் மனுக்கு தல இன்னும் அவர்களுக்கு குருடராக இருந்த மூணு பேருக்கு அல்லாஹ் கொடுத்த நேமத் அந்த நேமத்தை புறக்கணித்த ரெண்டு பேருக்கு அல்லா சுனவச்சாலா திரும்ப வெண்கிஸ்டத்தையும் அல்லா திரும்ப அவருக்கு அந்த வலுக்கு தலையையும் கொடுத்தால் குருடர் நன்றியுள்ளவராக மாறினார் அல்லா அவருக்கு அந்த வாழ்க்கையில மறக்க செய்தார் கொடுத்ததை பறித்தால் நன்றி கெட்ட நேரத்தில் அல்லாஹ் நீடிக்க செய்தால் நன்றியுள்ளவர்களாக மாறும் பொழுது என்ற இந்த சம்பவம் முகாறு முஸ்லிமில் பதிவாக இருக்கிறது மற்றவர்கள் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டார்கள் ஒருவர் ஒரு காணியை விற்கின்றார் அந்த காணியை வேறொருவர் வாங்கினார் அந்த வாங்கினவருடைய காணின உள்ளுக்கு தோண்டி பார்த்தா ஒரு புதையில் இருந்தது அந்த புதையில் பிரதமர் பொருட்கள் இருந்தது காணியை வாங்கியவர் கொடுத்தார் இது உங்களுடைய அவர் சொன்னார் நாவித்து எனக்குள்ளதல்ல உங்களுக்குரியது ரெண்டு பேருக்கும் தகராறு காணியை பிடிச்சல்ல இன்றைக்கு தகராறு என்ன ஒரு சான் காணிக்காக வேண்டி சகோதரன் சகோதரர்களுடைய பகையாக இருக்கிறார் குடும்பம் குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது வீடு வீடாக புரிஞ்சிருக்கிறார்கள் முஸ்லீம்கள் கோப்பில் அலைகிறார்கள் எதுக்காக ஒரு சான் பூமிக்கு ஆக வேண்டி அன்றை சான் வாங்கிய பூமிக்குள்ளே ஒரு குரையில் இருக்கிறது அது தனக்குதான் சொந்தம் உங்களுக்கு சொன்னோம் என்று திருப்பி கொடுக்கிறார் இந்த சம்பவத்தை நரசு சொன்னதை சகல் புகாரி முஸ்லீமின் பதிவாக இருக்கிறது காஜிபத்தில் கொண்டு போகப்பட்டது அந்த காஜை தீர்ப்பு கொடுத்தார் என்ன தீர்ப்பு கொடுத்தார் அவர் சொன்னார் உங்களுக்கு ஒரு மகன் உங்களுக்கு ஒரு மகள் இதை அவர்களுக்கு கொடுத்து ரெண்டு பேரையும் மனமுடி சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நிறைய சொன்னார்கள் ஒரு மனிதன் மீது எழுதினார் விவசாயத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன் தவிர என் மீது சார அகரத்துக்கு அல்ல என்று சொன்ன பொழுது சொல்ல அந்த சம்பவத்தை சொல்லி காண்பித்தார்கள் மாடு பேசியவை ஓராய் பேசியவை தைன் புகார் முஸ்லிமில் பதிவாக இருக்கிறது இது போன்ற ஏராளமான சம்பவங்கள் சகில் புகார் முஸ்லிமில் பதிவாக இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது இன்னும் ஒரு நாளொரு சம்மா ஒரு மனிதன் அல்லாவுடைய ஒரு கடன் வாங்கினான் அந்த கடன் தேவைக்கு எடுத்தான் ஆயிரம் தீவம் இந்த திணவியில் இந்த நேரத்தில் இந்த வரக்கூடிய தேனையில் அல்லது கப்பலில் நான் இதை அனுப்பிவிட்டேன் என்றால் அந்த நாள் அந்த நேரம் அவளுக்கு அனுப்ப முடியவில்லை என்ன செய்தான் ஒரு மரக்கட்டை எடுத்தால் அதை பிறந்தால் அதுக்குள்ளே அந்த பணத்தை விட்டால் சாகிதாக வைத்து நான் இதை எடுத்து வந்தேன் நீ இதை ஒப்படைக்க வேண்டும் போட்டு மரக்கட்டையை தன்னிக்குவதை விட்டால் எதிர் கடலோரத்திலும் அந்த கரையோரத்திலும் உள்ளவர் மிக நேரம் எதிர்பார்த்தார் வரவில்லை ஒரு மரக்கட்டை அடைகிறது அதை நீட்டிக் கொண்டு போவோம் எதும் விரைவு கொடுவோம் என்று அது சுமந்து கொண்டு போய் அதை பிளந்த பொழுது அதுக்குள்ளே அந்த பணம் இருந்தது இந்த அரிசை பதவி செய்கிறார்கள் இமாம் புகார் அஹமல்லா நவியவர்கள் இந்த சம்பவத்தை ஏன் சொன்னார்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை அல்லாவின் மீது விசுவாசம் உள்ளத்தில் பதிவாகும் என்று சொன்னால் அல்லாஹ் இப்படிப்பட்ட உதவியை அல்லாஹ் செய்வான் ஆனால் அந்த மனிதனுக்கு கேட்கல உள்ளோம் சிறும பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு நாள் அவரிடத்தில் போய் சொன்னால் ஏன் அடியானே பலம் எடுப்பேன் இதோடு குறித்த பொழுது அவன் சொன்னான் எந்த அல்லாவை நீ சாட்சியாக வைத்து பணத்தை எடுத்தாயோ அந்த அல்லா எனக்கு பணத்தை திருப்பி தந்துவிட்டான் இது எனக்கு தேவ வேண்டும் இதால் உள்ள அண்ணா மீது நம்பிக்கை உள்ளவர்கள் சொர்க்கத்தின் ஆசை உள்ளவர்கள் உலகத்தின் மோகமற்றவர்கள் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதம் எப்படிதான் என்பதை தான் நபிசல்லாக செல்லும் இந்த சம்பவங்கள் மூலமாக நமக்கு எடுத்து காந்திக்கிறார்கள் வேற சகோதரர்கள் தெரியார்களே இது போன்ற ஏராளமான ஹரீஸ்கள் சகையான வாய்ப்புகள் சைல் விஹாரி முஸ்லீமில் பதிவாக இருக்கிறது நடிகர்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை முற்காலத்தில் எதிர்காலத்தில் இன் ஃபியூச்சர் இதற்கு பிறகு நடக்கூடிய விஷயங்களை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் சை முஸ்லீமில் கிராமத்துடைய அடையாளங்கள் என்ற தலைப்புல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் மிக நீண்ட ஹதீஸ் அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னா எந்த ஒரு ஹதீஸிலும் இந்த அளவுக்கு நதியவர்கள் மிக நீண்ட பயன் செஞ்சதாக ஹதீஸ்ல வந்ததே கிடையாது நதியவர்கள் சுமோனி சொல்கிறார்கள் சொல்கை சொல்கிறார்கள் அதற்கு பிறகு சைதல் மெம்பர் மெம்பர்கள் இருந்தார்கள் குத்வா செய்தார்கள் அசாத்தா கிராமப்புற அடையாளங்களை பயன் செய்தார்கள் எது வரைக்கும் சுஹர் இருந்து மஹர் வரைக்கும் லஹர் சொன்னார்கள் திரும்ப ஏறார்கள் சைபர் வெம்பர் மினஹர் الى العصر அஸ்ர عليكم தொடர்ந்து அபயன் செய்தார் ஹபீப் ரஹ் நபியவர்கள் அஸ்ராய் சொன்னார்கள் பின் 뭐 மர்வா வெந்தரில் ஏறார்கள் திரும்ப பயான் செய்தார் பயான் செய்தார் மாரிவாக வித்தது ஃஜ்ருன் இருந்து மகரி வரைக்கும் கியாமத் வரைக்கும் என்னெல்லாம் மரபுகிறதோ அத்தனையுமே பயன் சென்றார்கள் இராக்கு என்ன நடக்கும் சாமுக்கு என்ன நடக்கும் உலகத்தில் என்ன ஏற்படும் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படும் என்பதை எல்லாம் லாஹலி வல்லம் அவர்கள் முன்கூட்டி அறிவித்தார்கள் ரெண்டு முஸ்லீம்கள் ரெண்டு கூட்டங்கள் சண்டை செய்வார்கள் சண்டை செய்வார்கள் முஸ்லிம்களில் ஒரே கொள்கை வந்தவர்கள் ரெண்டு கூட்டத்தார் சண்டை செய்வார்கள் ஹஜரத் அலி ஹஜரத் மாவியா பத்யலால் ஹோவா ரெண்டு பேருக்கும் பலத்த மேதல் ஏற்பட்டது நவீன பேரன் ஹசன் அல்லது ஹுசைன் அவர்கள் மூலமாக அல்ல அந்த சூலை ஒற்றுமையை ஏற்படுத்தினார் சில யார் மூலமாக வந்தது நயவந்தவர்கள் மூலமாக எப்பயும் நல்லவர்கள் மத்தியில் பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள் யார் நயவந்தவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் உள்ளம் கெட்டவர்கள் நிபாத் உள்ளவர்கள் தன்னுடைய வாழ்க்கை அலியில் இருக்கும் தானோ பாவத்தில் இருப்பார்கள் தானோ அத்தனையும் செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய நோக்கம் நல்லவர்கள் மத்தியில் சில உண்டாக்குவது அப்படிப்பட்டதுதான் அலி ஹதரத் மாவியா ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை உண்டாக்கினார்கள் அண்ணா அந்த பேரனை கொண்டு சூழ்படுத்தினார் நிறையர்கள் சொன்னார்கள் என்னுடைய பேரன் பிரச்சனைகள் வரும் பொனவே சூழ்நிலப்படுத்துவார் இதுபோன்றவரி சொன்னாலும் செல்லும் ஏறாலமான சம்மாவுங்களே குறிபிச்சு இருக்கிறார்கள் தற்காலத்தில் என்ன நடக்க போகிறது சொன்னார்கள் 30 దజాలులు వరువర్ 30 దజాలులు వరువర్ హదీసులే రివాయత్ అప్పుడు వందிருக்கிறதுనా లా సఖూముస్ సా కియామత్ ఏర్పడమాటల్ హత్తా యుబ్స్ కజాబూన దజాలూన్ ఖరీబన్ మిన్ తలాసిన్ కుల్లహుం యజ్ము అన్నహు రసూలుల్లాహ్ 30 பேர் arrival ஒவ்வொருவரும் சொல்வான் நான் தான் நபின்னு சொல்வான் காணிகள் பாகிஸ்தான் செய்த ஒரு பெரிய சாதனை தான் நைன்டீன் எயிட்டி த்ரீ பார்லிமெண்ட்ல அதுக்கு மேல மூத்தோடைய காலத்தில் 1977 செவன்டி செவன் ஒரு தீர்வுதான் காவியானிகள் காப்பீர்கள் உலக நாட்டில் எங்கேயுமே ஒரு இனத்தை காபிராக்கிறதாக இருந்தால் அது பாகிஸ்தான்ல அதுவும் ஒரு பார்லிமெண்ட்ல உலமாக்கள் பெரும் போராடினார்கள் என்னுடைய ஸ்டால் ஹஜரத் மௌலானா யூசுப் பின்னூர் நாம சொல்லாலே அவர்கள் இதனாலதான் நன்கூட்டப்பட்ட ஒரு இஸ்லாமாபாத் செய்தான அந்த காதியானிகளுடைய சூழ்ச்சி இன்னைக்கு உலகத்தில் எல்லா பகுதிகளையும் பெரும் முயற்சி அவர்கள் சேட்டலைட் அவருடைய செய்தி சேனல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது இளைஞர்களும் மிக விழிப்பாக இருக்கணும் எங்கேயும் சம்பந்தங்கள் திருமணங்கள் நடைபெறும் பொழுது குறிப்பாக நீர் கொழும்பு பகுதியில் மற்ற பகுதிகளில் பசையாள பகுதியில் திருமணங்கள் நடைபெறும் பொழுது கொஞ்சம் அவதாரத்து பார்க்கலாம் இவருக்கு ஏதும் காவியானியோடு பொறுப்பு இருக்கிறதா நடிகர்கள் அறிவித்தார்கள் வருவார்கள் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வருவார்கள் என்பதாக நடிகர்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் இன்னி சகீதின் கஜாதன் ரெண்டு பேர் வருவாங்க ஒத்தம் பொய்யன் அநியாயக்காரன் மக்களை கொள்வார் அநியாயமாக உயிர்களை படிப்பார் நூறு வயதாக இருக்கும் பொழுது அவருடைய மகன் அப்துல்லா அவர்களை பொங்கல் விட்டார் அந்த ஹஜாஜ் அநியாயக்காரன் அவர்களை அழைத்து வந்தார் இந்த சஹாபிய பொங்கலாம் அவர்கள் சரிதாக்கப்பட்ட ரத்தம் அடிகிறது நூறு வயது சாயை காட்டினார் சார் மகன் நான் என்ன செய்து வைத்திருக்கிறேன் அவர் சொன்னாங்க என்னுடைய நபி சொன்னாங்க எந்த உண்மத்தில் ஒரு பொய்யன் வருவான் அவன் கடந்துத்தான் சக்கலீப்பில் அடுத்த கொலைக்காரன் அநியாயக்காரன் அந்த பெண் தைரியமாக சொன்னார் நீங்களால் அந்த அநியாயக்காரன் என்று சொன்னால் நபர்கள் சொன்னது கடந்து கொண்டே இருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது இன்றும் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம் விளையாட சமூகத்திலே மது ஆகும் விவசாரம் பொதுவாகவும் சூழ்ந்து மக்கள் விளையாட ஆரம்பிப்பார்கள் ஜிலா அது சர்வசாதாரணமாக ஒரு வீட்டில் ஜிலா நடக்கிறது ஒரு ஒரு ஊரில் சுய நடக்கிறது சர்வசாதாரணமாக மக்கள் அந்நிய பெண்களுடன் சர்வசாதாரணமாக பல ஆரம்பித்து விடுவார்கள் நல்ல வீந்தாளர்களுடைய வீட்டிலையும் அந்நிய ஆண்கள் சர்வசாதாரணமாக மதுன என்பதை அதுக்கு ஒரு வரை விளக்கமே இருக்க மாட்டார்கள் அந்நிய பெண் என்பதை அதை அவர்களிடத்தில் பொருட்படுத்த மாட்டார்கள் தன்னுடைய மலையுமாறுகளையும் அதன் ஒரு ஆண்களைப் போல அவர்கள் அலங்கரித்து அந்நியர்களுக்கு காட்டுவதில் அதை திரிந்து விடுவார்கள் இப்படிப்பட்ட மோசமான காரியங்கள் துணியால ஏற்படும் என்பதை தலைமுடிகள் எப்படி செய்வாங்க இத கூட சொல்லி இருக்கிறாங்க ஐநூறு வருஷத்துக்கு போதும் எழுதின இமாம் எழுதுகிறார் எங்க காலத்து பெண்களும் ஆரியாத்தல் முனிலாத்தல் உடுத்திருப்பாங்க ஆனா கலைஞருப்பாங்க அவங்க எப்படி இருப்பாங்க அந்நியர்களை கவரக்கூடியவர்களாக இருப்பாங்க அந்நியர்களை தன் பக்கம் சாய்ப்பாங்க அவங்க உடுத்த போலதாக இருக்கும் சாரி எந்த இடமெல்லாம் திறந்திருக்க கூடாதோ அந்த இடமெல்லாம் திறந்திருக்கும் என்று நடிகர்கள் அன்றைக்கு சொல்லி இதனால தான் பெண்களை மறைங்க இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது இல்லையென்றால் இதனால வரக்கூடிய விதவீதம் இன்று கொண்டு கண்டுகொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு இடத்திலும் வரக்கூடிய ஒரு பெண் தனிமனித சட்டத்தனிய மக்காவுக்கு வந்து சவால் செஞ்சுட்டு உம்ரா முடிச்சுட்டு போவா அவளுக்கு ஆசத்து வரமாட்டாது என்று சொன்னார்கள் ஆக மேலான செல்லம் அவர்கள் பிற்காலத்தில் வரக்கூடிய சொன்னார்கள் வரக்கூடிய நலவர் சொன்னார்கள் சொன்னார்கள் உமர் ஒரு மனிதர் வரப்போகிறார் அவருடைய வெண்பிஷ்டம் ஏற்படும் அவருடைய மேல அந்த வெள்ளை போறும் அதுக்கு பிறகு அவர் துவாசிவார் அல்ல அவருக்கு சுகத்தை கொடுப்பார் ஒரு தன்ன வெள்ளி அளவு திரோம் தீனார் அந்த அளவு நிச்சயமாக இருக்கும் உமர் அந்த ஒய்ஸ நீங்க சந்திச்சா அவர் சாதி அல்ல அவரது சாதை அவர் எமல்லிருந்து வருவார் அவரை நீங்க சந்திச்சா உங்களுக்கு துவாசையை சொல்லுங்க என்று சொன்னார்கள் சிற்காலத்தில் மக்களை மக்களை வச்சு தேடினாலும் அப்ப ஒரு மனிதர் குதிரைகளை அதை சுத்தம் செய்து கொண்டு கல்விப்பட்டிருக்கிறார் கேட்டாங்க யார் இவர் யார் இவர் தான் ஒய்ஸ் எல்லாம் கட்டி அணைச்சாங்க சொன்னாங்க எனக்கு பல நாட்களுக்கு முன்பு இப்படி ஒரு மனிதர் வருவார் என்று தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதாக கருணையவர்களை பற்றி அதற்கு செல்லாலே செல்லும் சொன்ன வார்த்தைய அதற்கு உணர் சொன்னார்கள் இந்த ரகுவன் தாய் மட்டும் தான் இருப்பார் அது அவர்கள் வெल्ले அந்த ரோயப்படும் ஃத அல்லாஹ் ஃஅஸாஹபஹு ইল্লা மௌஸியுல் தீனாஹு दिरஹம் ஒரு தங்க வெள்ளி காசுலோ தான் நிச்சயமாக இருக்கும் தமன் தமன் லகீஹு மின்কুম உம் அல்ல யா அரவை சந்திக்கிறாரோ தல் யஸ்தகஃபர்னக்கும் அவர் உங்களை உங்களுக்காக வேண்டி இஸ்திஃஃபார் பாவன்லி பசேர்க்க்ட்டோம் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள் அதே பொند தான் மேலான சகோதரர்களே தெரியாதளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் ইরাக்கு டிம்ஸத்தில் என்ன சொன்னாங்க ஈராக்குடைய விஷயத்தில் நிறைய சொன்னாங்க ஈராக்கு பொருளாதார தடை ஏற்படும் அன்பு நைக்கு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முதல் உலகத்தில் நடக்கிறதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக கெட்டு தெளிவாக சொல்லிட்டு போனதுக்கு பிறகு நாங்கள் நீங்க அந்த அன்பு நவியின் அடிசை பின்பற்றாமல் அவர்களுடைய சுண்ணத்துக்களை எடுத்து நடக்காமல் இருப்போம் எங்களை போன்ற நஷ்டவாளிகள் எங்களை போல கஷ்டவாளிகள் வேறு யாரும் இருக்க முடியாது என்ன வார்த்தை சொல்கிறார்கள் அவளுக்கு பொருள்கள் போறப்பட தடை வரும் அவர்களுக்கு பொருளாதார நெருக்கடி அவர்களுக்கு பணம் இருக்குது அவருடைய பொருளை கொண்டு போய் இன்னைக்கு தற்றோல இருந்து கடத்தி கொண்டு வராங்க சீக்கிர கடத்தி கொண்டு வராங்க அது மாக்கெட்டு கொழந்தை விற்கப்படுது அதை எங்க கண்டுபிடிக்கிறாங்களோ உடனே அதை பறிமுதல் அது கன்பிஸ்கேட் அதை கன்ஃபிஸ்கேட் பண்ணி அவட பொருள் எல்லாம் ஏலத்தில் போடுபடுகிறது இந்த தடைக்கு இருக்குது அந்த நேரம் சாபி கேட்டாங்க ஐநதாக் ياريوه سيوا يا رسول الله سيارة ديال قال من قبل الاجم يمنا اونا ذلك <تضحك> عرب الاجميخ الاجميخ الابدية تلئيخ الابدتوا الاخر عرب الاجميخ الاجميخ الابدية ناسة غير بالمانت لئي اراقبت بيسرهم ولغم اللام اراقبت بيسران ملا نصحر لئي برياضي قوال اضام نبي الله سنونا مسند احمد ديه ورصحيان حديث لئي وندرك دي ஒரு காலமரும் இராக்குடைய நல்லவர்கள் சிரியாவுக்கு போயிடுவாங்க சிரியாவுடைய கெட்டவர்கள் இராக்கு வந்துடுவாங்க சூதனை வரும் ஆனால் கவலைக்குரிய விஷயம் சமீபத்தில் ஒரு ஆலய ஒரு இன்பி ஒன்றிருந்தது முன் நாளைக்கு முன்பு இருந்த பொழுது ஹஜ்ஜ முடிச்சுட்டு வரும் பொழுது அங்கிருந்தேன் ஒரு பெரும் ஆலிமுடைய ஒரு இனிப்பை இருந்தது அதுல தற்பொழுது நடக்கூடிய இந்த நேரத்தில் முன்வை சொல்கிறார் இது ஒரே ஒரு வழி உம் தன்னுைய கவனத்தைிருப்பினார் தலைவர்கள் இவ்வளவு காலத்தில் யாருமே அரபு நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் பேசுது எங்கே உள்ள காசுகள் எல்லாம் பற்றி காவப்படுறாங்க முஸ்லிம் நாடுகளுக்கு முஸ்லிம் தலைவர்களுடைய உள்ளத்தில் அல்லா மகன் மகன் மகன் உலகத்தில் உள்ள எல்லாரும் உங்களுக்கு எதிராக ஒன்று சேர்வார்கள் உங்களுக்கு எதிராக ஒன்று சேர்வார்கள் ஒரு விருப்பதில் சாப்பிட வாழ்த்தா சாப்பாடுல வந்து எப்படி பறிச்சு எடுப்பாங்களோ அதை போலதான் உங்களை துண்டு துண்டா அறிவாங்க அதிகமாக இருப்பீங்க ஆனா உங்களுக்கு என்ன நடக்கும் மகன் என்ற நோய் ஏற்படும் மண் மகன் அரசு தல்லாம் என்னன்னு கேட்டாங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படி கை காட்டாதீங்க இல்ல அவருக்கு தான் இவருக்குதான் இல்ல இங்க எனக்குதான் பேசக்கூடிய நீங்க ஒவ்வொருவரும் எனக்குதான் என்ன வரும் வெறுப்பு மௌத்துடைய வெறுப்பு இது இராக் செய்யவானாதி குரல் என்ன கிடைக்கும் இராக்க குரசி என்ன கிடைக்கும் லிபியாவுக்கு என்ன கிடைக்கும் சிரியாவுக்கு என்ன கிடைக்கும் முப்பதாக அறுபதா நாடுகள் மூன்று பகுதி முஸ்லீம்கள் மக்கள் எங்களை பற்றி வசிப்போம் நாங்கள் இந்த கண்ணில் இருக்கக்கூடிய இந்த சிற்ப மக்கள் எங்களை பற்றி வசிப்போம் நாங்கள் என்ன செய்வோம் அந்த காப்பாசிகளை போல காப்பாசிகள் ஏழு வாழ்ந்தவர்கள் ஒன்று செய்வார்கள் நீ பாதுகாப்பு தான் அவர்கள் குறைக்குள்ள ஒரு உதாரணத்தை நான் தான் இதுக்கு குற்றவாளி ஒவ்வொருவரும் தன்ன குற்றவாளி அதுக்குள்ள பரிகாரம் கிடைக்கும் எப்படி ஒய்சல் கருணி என்று ஒருவரை நவியவர்கள் சொன்னார்களோ மரவியலையும் பற்றி நவியர்கள் சொன்னார் மரவியாரை அவர்களை பற்றியும் செல்ல வரப்போ என்பதையும் அறிவித்திருக்கிறார் அந்த மகதியை கொண்டு உலகத்தில் இந்த சிப்பாளர்கள் அனைத்தையும் அல்லா நாசப்படுத்தும் ஒரே இரவுல அல்லா நிலைமைகளை சீராக்குவான் என்று நபியவர்கள் சொன்னார்கள் பாவிக்க இல்லை செல்லும் என்ன சொன்னார்கள் மருதி என்ன அடையாளம் அவருடைய பேர் என்னுடைய பெயர் அவருடைய தகப்பனின் பெயர் என்னுடைய தகப்பனின் பெயர் அவருடைய முகம் எப்படி இருக்கும் அவரை மக்கள் கண்டுபிடிப்பண்டி என்ற கண்டார்களோ அந்த நான் நான் தஜ்ஜால கண்டேன் செய்து அவன் ஒரு நெருங்கிவிட்டது அதே போல சொன்ன இந்த இடம் வெளியாகுவார்கள் ஏழு வருஷம் ஹதரத் மஹதியுடைய ஆட்சி நடக்கும் உலகத்தில் நிம்மதியும் சாந்தியும் உண்டாகும் மேலாள சகோதரிகளை மகதி வரும்போத நாங்க எங்களை மகதியாக நாங்கள் ஒவ்வொருவரும் நேர்வழி அடையக்கூடியவர்களாக போகும்பொழுது அல்ல நிச்சயமாக அந்த நிலைமையை கொண்டு வருவாள் உலகத்தில நிம்மதியும் கண்ணியமும் உயர்வும் முஸ்லிம்களுக்கு தான் முஸ்லிம்கள் கண்ணியமாக வாழ்ந்தால் எப்படி அந்த புகாரில் ஒரு மனிதன் தன்னுடைய ஆயிரத்தின திருப்பி கொடுக்கிறதுக்கு அல்லாவின் மீது நம்பிக்கை வச்சு அந்த மரக்கட்டை உள்ளே போல நாமிக்கை முஸ்லிம்களாக இந்த ஒரு வருஷ காலமாக இந்த நாட்டில் ஒரு நிம்மதி நிலவுகிறது ஒரு புறம் நிம்மதி மறுபுறம் பொருளாதார நெருக்கடி இது ரெண்டும் இருக்குது நாங்க அரசாங்கத்தை இதய குரல் சொல்லி ஒன்று நடக்க மாட்டாங்க எதான் குறை சொல்லணும் எங்களுடைய நிலைமைகளை சீராக்கணும் இலங்கையில் அந்த ஊர்ல சொன்னாங்க எண்பது வருஷமான வருஷமான வாழ்றோம் ஆனா தொழில வேண்டிய தேவை ஏற்பாடு அப்படிப்பட்ட இலங்கையில் உழவாக்கல் தாய்கள் மக்கள் எல்லார்கள் நிலைமை உயிர் பழி நீங்க இருக்கிறது அரசு மழை இல்ல துவாசிங்க அரசு போதும் மலை துவாசிங்க அழி வருது மலை நின்றது நேற்று காவிரி சகோதரர் பார்லிமெண்டில் பேசியது போல அவர் ஒரு அழகான விஷயத்தை குறிப்பிட்டார் அடிக்கிறது ச இருக்கூடிய வாய்ப்பு தான் ஈராக்கு அடிச்சா அங்குள்ள மக்கள் அந்த ஆப்கானிஸ்தான் மக்கள் பல லட்சம் தாங்க முடியாம சென்ற வருடங்கள்ல அகவியலாக போனது போல இந்த இராக் மக்களும் போக ஆரம்பித்தார் அவர்கள் போவார்கள் பக்கத்து நாடுகளுக்கு அவர்கள் போகக்கூடிய நேரத்தில் இலங்கைக்கு தான் உங்களுடைய நாட்டு மக்கள் திரும்பி வருவார்கள் என்ற ஒரு குறிப்பான விஷயத்தை சொல்லி காட்டினார் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை எங்க முஸ்லீம் சகோதரருடைய எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் பெரிய கை செலுத்துக்கால் அதனால நான் நல்லா இடத்துல உள்ளம் பரம்பி மறுப்பள்ளவர்கள் ஒரு கூட்டம் தீயெண்ணம் உள்ளவர்கள் ஒரு கூட்டம் விட்டுக் கொடுப்பார்கள் ஒரு கூட்டம் பறித்தெடுப்பார்கள் உலகத்தில் இந்த இரண்டு கூட்டத்தார்களும் குப்புரம் இருக்கும் ஈமாலிருக்கும் கொலையும் இருக்கும் பாதுகாப்பும் இருக்கும் கொடுக்க முன்னாகவும் இருப்பார்கள் மன்னிப்பும் இருக்கும் அட்டகாசம் இருக்கும் உலகத்தில் இந்த இரண்டு வகுப்பாரும் இரண்டு கூட்டத்தாரும் உலகம் படைக்கப்பட்ட நாள் தொடர்கும் இது தொடரும் இப்படிப்பட்ட மக்கள் உலகத்தில் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து முடிந்தார்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு பிறமும் வாழப்போகிறார்கள் நல்லவர்களும் சீயவர்களும் குரானில் அல்லா இதனால்தான் ரெண்டு கூட்டத்தையும் சொல்லியிருக்கிறார் அந்த காவின் சகோதரன் சகோதரனை கொள்ளுவதை உலகத்தில் முதல் பாவமாக உண்டாக்குகிறார் அங்கு இருந்து ஆரம்பித்த கொலை அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அட்டகாசங்களும் ஒரு மனிதனை கொல்ல முடிந்தவன் கொண்டை கொண்டான் நூறை கொல்ல முடிந்தவன் நூரை கொண்டான் லட்சத்தை கொள்ள முடிந்தவன் லட்சத்தை கொண்டான் தன்னுடைய சக்தி தான் எடுக்க வேண்டிய பலிகளையும் அட்டகாசங்களையும் அநியாயங்களையும் என்பதையான சோகிகளை பெரியார்களே ஆதியில் இந்த கதை தொடர்ந்து கொண்டே உலகத்தை அல்லா படைத்து போஷிக்கக்கூடிய அல்லாஹ் பராமரிக்கக்கூடிய அல்லா பாலாக்கூடிய அல்லாஹ் இவை அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் செய்த அட்டகாசம் செய்த என்ன நம் செய்த அட்டகாசம் என்ன உலகத்தில் யாரெல்லாம் என்னென்ன அநியாயங்கள் செய்தார்கள் என்றால் உலகத்தில் எனக்கு எதிராக ஒருவன் திறக்க போகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே சூரியக்காரர்களும் குறிப்பாக கூடியவர்களும் தப்பான செய்திகளை சொல்லக்கூடியவர்களும் ஏதோ செய்தியை சொன்ன உடனே குழந்தைகளை எல்லாம் கொள்ள ஆரம்பித்தார் என்பதை என்பதை நாள் தொடர்கம் இந்த அநியாயங்கள் அச்சுறுத்தியங்கள் நடந்து கொண்டேருவரும் கொஞ்சம் பணம் வரும் கொஞ்சம் ஆயுதம் வரும் ஆட்சி வரும் கொஞ்சம் மக்கள் ஒன்று சேருவாங்க உலகத்தில் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் தலைக்கலை சின்ன மட்டத்தில் இருந்து மேல் மட்டம் வரைக்கும் மன உச்சி படி அவனுக்கு ஒரு கட்டுப்பாடு கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிறது இல்லை மரம்பு மீறி நடக்கிறது சேத்தான் எல்லா மனிதர்களுடைய ரத்தத்திலும் ஓடிக்கொண்டிருக்கிறான் அவன் பசாத விரும்புவன் அவன் குழப்பத்தை விரும்புகிறான் அவர் சண்டை விரும்புகிறான் விரும்புகிறார்ருப்போன்ற கதை நீடிக்கும் சகோதர்களே நல்லவர்கள் நல்ல நல்லதை பேசக்கூடியவர்கள் நல்ல போதிக்கூடியவர்கள் என்று வரும் பொழுதே அநியாயக்காரர்களுக்கு எப்பயுமே அதனால் என்ன செய்வார்கள் நிறுத்தணும் இது அநியாயமாக இருக்கிறேன் இவனை ஒளிச்சு கட்டுங்க இந்த கூட்டத்தை இல்லாமல் ஆக்குங்க இந்த மக்கள் இல்லாமல் ஆக்குங்க சகோதரர்கள் எத்திரியாக சாலி அலி இலாம் ஷேப் அலி இஸ்லாம் மூசா அலிம் லூத் அலி இலாம் இப்ராஹிம் அலி யூசு அலி இஸ்லாம் யாக்கும் அலி இஸ்லாம் சாக் அலிம் எல்லாருடைய வரலாறும் நமக்கு இதைதான் எடுத்து காண்பிக்கிறது ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு கிராமத்தில் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமான சோதனை எகிப்தில சோதனை சிரியாவில சோதனை இராக்கில சோதனை மதீனாவில் சோதனை ஒவ்வொரு ஊர்லையும் உலகம் என்று அனுபவித்துக் கொண்டே இருந்திருக்கிறார்கள் சண்டை இருந்தார்கள் நபி சொல்லால செல்லும் தன்னுடைய அரும் பெரும் கருளை கொண்டு முயற்சி கொண்டு உழைப்பு கொண்டு இரவு பகலாக கண்ணீர் வடித்து உழைப்பு செய்து நபி சொல்லால செல்லும் மக்களுடைய உள்ளத்தை சீரா உள்ள பா அவனங்க போல அவன் ஒரு பண்டியுடைய உருவம் எடுத்தாலும் அவனுக்கு ஹராமரால் சுத்தமனுக்கு தன்னுடைய தாய் சகோதரிய வித்தியாசமாக விளங்க மாட்டாது அறுபது வயது உள்ள ஒரு கிராண்ட் தன்னுடைய கிராண்ட் டாக்டரோட கட்டுசரியாக்கிறான் பதிமூணு வயது வீட்டுல தாயிலிருந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு குழந்தைய பகுதியில அறுபது வயது உள்ள ஒரு முதிர்ந்த அப்பா தன்னுடைய பேத்தியுடன் தான முறையில நடந்து கட்டசரி ஆகிறார் தாயில்ல சகோதரர் இல்ல குழந்தை இல்ல இந்த பாசம் எல்லாம் உள்ளத்திலிருந்து எடுப்பட்டு போக மனிதன் மிருகமாக வாக்குப்படுத்து பிறவுக்கு அவர்தான் வந்தது அவன் இந்த அட்டகாசத்து செய்தார் இந்த அநியாயத்தை செய்தார் பக்கலை கொள்றது கற்பழிக்கிறது அற்றுகாசங்களும் கற்பழிப்பும் எல்லாம் நடந்து கொண்டது அந்த காலத்தில் சோதனை நான் ஓவிய சூரத்து சூரத்தில் ஒன்பது பத்து தொடர்ச்சி வரக்கூடிய இந்த ஆழத்துகள் மதிய முஸ்லிம்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலையை எடுத்து காண்பிக்கிறது அல்லது அழைக்கும் ஞாபகம் படுத்துங்கள் அந்த அல்லாவின் அரட்கொடையை உங்களை நோக்கி வந்தது فارسلنا عليهم اورل میدنا انتم رین کاٹے پھل کاٹے بند کاٹے انتم وذلوذم ترواں نینगल பாத்திடாத படிகளை وکال الله بما تعملون بصيرا నియల్ seyరుదే అల్లాహ్ పార్వేచికొండ్రుకరా అంద కాటే అంద படிகளை అల్లాహ్ సొల్గరా ఇజ్జాኡకుం మిన్ ఫౌఖికం உங்களின் மேல் புறத்தால் உங்கள் கீழ்புறத்தால் அந்த படைகள் வந்தது மேலாளர் வந்தார்கள் சாய்ந்து விட்டது உங்களுடைய பார்வைகள் அது தடுமாறு விட்டது பலகத்தில் குலூபு இதயங்கள் உங்கள் தொண்டை குளியை அடைந்துவிட்டது என்ன ஆரம்பித்து விட்டீர்கள் சோதனைப்படுத்தினார் சிந்தனை செய்ய பாருங்க இந்த ஆய் களுக்கு உலகத்துக்கு இந்த ஆயத்து சொல்லப்படுதில்லையா அல்லா சொல்கிறான் உங்களுடைய இதயங்கள் தொண்ட குழியை எட்டுவிட்டது பலனு என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ சரியாக என்ன ஆரம்பித்து விட்டீர்கள் அந்த கட்டத்தில் அல்லா அந்த அந்த அந்த உலகத்தில் வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு படிப்பினை தந்திருக்கிறார்கள் பாடத்தை கட்டுத்திட்டு போயிருக்கிறார்கள் தொழுவீங்க இபாத செய்வீங்க நோம் பிடிப்பீங்க ஹஜ் செய்வீங்க இதெல்லாம் செய்வீங்க அதே நேரம் உங்களுக்கு எதிராக எதிரிகள் பகைவர்கள் வரக்கூடிய நேரத்தில் நீங்க வீட்டில் இருக்கக்கூடாது நீங்களும் உங்களால் முடிவு ஆயுதங்களுடன் ஆழ்படைகளுடன் உங்களால் முடிவானதை செய்வதற்கு நீங்க வெளிக்கிழமும் பொழுது அநியாயம் செய்யாமசம் செய்யாம விஷயத்தில் ஈடுபடாமல் ஈடுபடணும் இதனாலதான் குரான் யுத்த நேரத்தில் எப்படி தொழிலும் ஒரு சஃப் நில்லுங்க ஒரு சஃப் சண்டை செய்யுங்க இமாமும் சஃப்பும் நிக்கட்டும் மறுசப் அவங்க பாதுகாப்புக்கு நில்லுங்க அவர்கள் வந்ததுக்கு பிறகு நீங்க போங்க நடந்து நடந்து செல்லம் அவர்களுடைய பத்து வருட யுத்தம் பதில் ஆரம்பித்து நவீனர்கள் உலக முஸ்லிம்களுக்கு காட்டில் போனாங்க அந்த வழிகாட்டுல சாபாக்கள் பயிற்சி பெற்ற பதில் வெற்றி தோல்வி ரெண்டு முக்கியமான தோல்விகள் இஸ்லாமு கண்டிருக்கிறது எடுத்து காண்பிக்கிறான் தோல்வி தோல்வி மற்ற எல்லாத்திலையும் வெற்றி பெற்ற காரணம் என்ன என்பதை சிந்திச்சு பாருங்க உகதுல தோல்வி உள்ளங்கள் பிளவுபட்டது மின்கும் துன்யா மின்கும் ஆகிற உங்கள் ஒரு சிலர் துணியாவை விரும்பக்கூடியவர்களாக ஒரு சிலர் ஆகரத்தை விரும்பக்கூடியவர்களாக ஒரு சில முஸ்லீம்கள் தான் இன்னைக்கு பேசுறதுக்கு தைரியம் இருக்குது உலக நாடுகள்ல நூத்தி கோடி முஸ்லீம்கள் வாழக்கூடிய இந்த இடத்துல இந்த முஸ்லிம்கள் எல்லாரும் சேர்ந்தா இந்த யூதர்கள் எல்லாம் நாசப்படுத்தலாம் மிகவும் ஒரு முப்பது மில்லியன் அல்லவை இதை விட கொஞ்சம் யூதர்கள் இருக்கிறார்கள் மற்ற இடங்களில் சிந்திச்சு எண்ணிக்கை கழித்தால் அவர்கள் நாசமாக அமெரிக்கா வந்திருக்கு நடக்க மாட்டார்கள் எல்லாம் பேஸ் கொடுத்திருக்க சுத்தி வளைச்சிருக்க கூடிய முஸ்லிம் நாடுகள் இடம் கொடுக்கிறது சௌதியும் இடம் கொடுத்திருக்கிறது மறுத்திருக்கிறார்கள் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் உதவியாக இருக்கிறார்கள் எல்லாரும் உலகத்தில் இன்றைக்கு ஆக இருக்கிறார்கள் மேலான சகோதரர்கள் பெரியார்கள் என்ன செய்ய முடியும் அல்ல ஒருவன் அல்லாதான் அனைத்தும் செய்பவன் என்ற அந்த தைரியம் உள்ளத்தில் இருக்குமென்றால் செல்லும் முன்னூத்தி பதிமூணு பேர் எடுத்துக்கொண்டு அந்த பதில் ஒன்று முஸ்லிம்களுடைய பேசையை பயன்படுத்தி அளிப்பதற்கு சூழ்ச்சிகள் செய்யும் பொழுதை எங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கருத்து கெடுக்க வேண்டும் நாம் என்ன செய்யலாம் இந்த நேரம் ஒரு அபாயமான நேரம் எஸ்லீம்கள் வாழ்ந்தும் கோழைகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் நாம் இந்த நிலைமை அடைந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன உலகத்தில் என்ன காரணம் சொல்லி இருக்கிற நீங்க கூடுதலாக இருந்தும் குறைவாக இருந்தும் உங்களுக்கு பிரச்சனை அல்ல எண்ணிக்கையில நீங்க கூட குறை இருக்கலாம் உள்ளம் சரியாக இருக்கிறோம் பதிரில எண்ணிக்க குறைவுதான் அவங்க எண்ணிக்கையில கூட அவங்களோட உள்ள நல்லம் அல்லாவோட தொடர்பு நல்லம் கண்ணீர் வடிச்சிங்க அல்லா கிட்ட மன்றாடினீங்க இந்த குரானுடைய திரு வசனங்கள் சொல்கிறான் அந்த அருளை ஞாபகம் செய்து பாருங்கள் எல்ல வீசியது அவர்களுக்கு அழிச்சது போல தலைநகத்தில் போய் பாருங்க எப்படி அட்டகாசங்கள் எப்படி அநியாயங்கள் மக்கள் மத்தியில் பாவங்களுடைய நிலைப்பாடு அதிகரித்து இருக்கு அதனால உள்ளவர்களுக்கும் தைரியம் இல்லை உள்ளவர்களுக்கும் தைரியம் இல்லை பக்கத்து நாட்டவர்களுக்கும் தைரியம் இந்த நிலைமைகள் முஸ்லீம் ஆகும் பொழுதுதான் இந்த ஆயிரத்தி நானூறு வருஷத்துல பல சோதனைகள் அடைஞ்ச முஸ்லிம்கள் நபியுடைய காலத்திலையும் சோதனை அடைந்திருக்கிறார் உகதுடையுத்தம் நடந்ததுல எழுபது பேரை காதல்களை கொண்ட முஸ்லிம்கள் உகதுல எழுபது முஸ்லிம்களை படிக்கொடுக்கிறாங்க என்ன காரணம் நபியுடைய ஒரு சொன்னத்தை விடுபட்டது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் அந்த இடம் அந்த பகதாத் அந்த நகரம் அந்த பூமி எப்படி இருந்தது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எந்த ஊர்ல இஸ்லாமிய பேர்ல வட்டி இருக்கணும் எந்த ஊர்ல குடி இருக்குமோ இந்தமோ அந்த ஊருக்கு அல்லாவுடைய உதவியை நேரடியாக காண்பார்கள் அல்லாவுக்கு இவனுடைய இந்த நவீன கருவிகள் பெருகல்ல இந்த இவனுக்கு எி பே அந்த பகதாது நகரத்தில் பேசுறதுக்கு தைரியம் இல்லை நான் இந்த பள்ளி ஓபன் பண்ண சொன்ன ஒரு சம்பவம் எடுங்க இந்த பள்ளியுடைய நாம் அந்த இரவு பயன் குறிப்பிட்டேன் அவருடைய கவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு பாகிஸ்தான் இருந்து போன ஒரு ஆளுமை சந்திச்சு கண் பகு பெரும் எப்படிப்பட்ட நிலைப்பாடல் அப்துல் அவர்களுடைய தாவத் அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய ஆயிரணக்கான அந்த சபையில் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஒரு லட்சம் வரைக்கும் அப்படிப்பட்ட அந்த மேதைகள் வாழ்ந்த பூமியில் அநியாயத்தையும் அட்டகாசத்தையும் அட்டுணிங்க புரிந்து கொண்டு அடாவளித்தனமாக இந்த சதாம் முஸ்லிம் நாடுகளுக்கு அநியாயங்கள் செய்து கொண்டிருந்தார் அட்டவசம் செய்தார் இவன் தான் அன்றைக்கு அமெரிக்காவோடு அழைப்பை இவன் அழைக்கவில்லை இவன் மக்களை திருப்பவில்லை சோழர்களை பெரியார்களே எல்லா பக்கமும் இந்த அமெரிக்கா அட்டகாசம் செய்து கொண்டு இருக்கிறார் இதுக்கு நாங்க பயப்பட தேவையில்லை நம்பிக்கையோட விசுவாசத்தோடு சென்ற முன்னாள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல ஒரு மந்திரியோட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எல்லாம் இந்த கட்சியை சேர்ந்தவர் தற்பொழுது ஆட்சியில் உள்ள ஒருவரை சந்திச்சு பேசுறாரு எல்லாரும் அப்படிதான் இந்த அவர்களை அணுகிதான் நடத்தணும் என்பதுதான் இவர்களுடைய அதனால கொடி தூக்கி அமெரிக்கா சென்ற நூற்றாண்டுகள் எந்த ஒரு காலமும் தீவிரவாதம் என்று மிக அழகாக பேசியும் உலக நாடெல்லாம் கொடிகள் தூக்கியும் எதுக்குமே அடங்காமல் அந்த காரணம் போன்று முப்பது தஜால்கள் வருவார்கள் என்பதை போன்ற இந்த துஷ் தஜ் இந்த நோக்கம் எல்லாம் அவனுக்கு தெரியும் என்ன பொதையில் இருக்குது தெரியும் அவனுக்கு தெரியும் இந்த பகுதிகளை எல்லாம் நடத்தக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பெட்ரோல் தன்னுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அணிந்து கொண்டு போகும் பொழுது பல வருஷத்துக்கு மிச்சம் போக மாட்டாங்க அதனால் வேற சோழர்களை விளையாட்களே நான் என்ன செய்யணும் எங்களிடத்தில் என்ன செய்ய முடியும் வடிச்சு கைகள் வா நிலைமைப்பான எண்ணத்தில் பார்க்கக்கூடிய நிலைமை தான் எங்கள் தெரிந்து வருகிறது அல்லாவுக்கு வெகு தூரம் இல்ல சலாஹு என்று ஒருவர் தோன்றினார் ஒரு தாரிக் அப்து ஆண்டார் ஒரு முகமது அவரை கொண்டு அல்லாஹ் இந்தியாவுடைய பகுதியை கைப்பற்ற வைத்தார் அதனால் அல்லாவுக்கு வெகு தூரம் இல்லை கொண்டு வரலாம் அல்லா மகதியை கொன்று உலகத்தில் சீர்திருத்தம் கொண்டுவரக்கூடிய நல்ல கொண்டு வரலாம் இன்று தேவை என்ன தெரியுமா சோதரர்களே நல்ல ஒரு ஊர்ல ஒன்று சேர்ந்து கண்ணீர் வடிச்சு அல்லா என்று கேட்க ஆரம்பித்தார் அல்லா அந்த ஊருக்கு பாதுகாப்பு கொடுத்தார் ஓடினா மீனுக்குள்ள போனாங்க ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஒரு மேம் வந்த இருள் மக்களுக்கு எ அந்த கூட்டான் முதையும் சொல்லும் ஆயிரத்தி நானூறு வருஷத்துல ஒரேஷம் தான் கருத்து கெடுக்கிறேன் என்ன பார்க்கலாம் ஆட்சி விட்டார்களோ நல்லவர்களாக மாறாம பாவைகளாக மாறாம துருக்கி கொண்டான் அரபிய மாற்றினான் குரானுடைய வாசகங்களை மாத்தினார் அசான மாற்றினான் துருக்கி பாஷைக்கு மாறி ஐரோப்பியாவுக்கு சேர்ந்தார் துருக்கி எப்படிப்பட்ட பெரும்பெரும் அட்டகாசங்கள் அநியாயங்கள் அந்த இஸ்லாமிய உஸ்மானிய பகுதி வரைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருந்த நீர் சேர்ந்த அதனால சோதனை நிவாசையுடைய பார்வை தான் ஒன்று செய்ய முடியெல்லாம் ஆள்கள் இருந்தும் ஒன்று செய்யலாது என்ன செய்யலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மீனுடைய வயிற்று அந்த மக்கள் உண்மையான தௌவா செய்தது போன்றே உலக நாடு முஸ்லிம்கள் அல்லா இந்த எங்களுக்கு சாட்டியிருக்கிறார் நாங்கள் அல்லா இன் பக்கம் திரும்பி உலக நாடு முஸ்லிம்களுக்கும் குறிப்பாக இந்த இலாக் நாட்டு மக்களுக்கும் நாங்கள் அல்ல இடத்துல வண்டாடுவோம் அல்லாஹ் இந்த அட்டகாசத்திலிருந்து முஸ்லிம்களுடைய உடலைகளையும் பொருள்களையும் பாதுகாப்பாக குறிப்பாக ஒரு மூணாவது மகா யுத்தமாக மாறி இந்த யுத்தம் மாறுவாக இருந்தால் அளவுக்கு தான் காரணமாக இருக்கும் ஏன் அவன் சூழ்ந்திருப்பது அப்படியே இஸ்லாமிய நாடுகளை தான் அல்லா முஸ்லிம்களுடைய அந்த புனிதமான பூமியை அந்த மக்களையும் அந்த பாதுகாப்பானே உலக நாட்டு முஸ்லிங்களை பாதுகாப்பாக தைரியத்தையும் கண்ணியத்தை வாழ்ந்த செயல்பாமல் நீ பாது வைத்து முக்கை பாதுகாப்பாக இஸ்லாமிய பள்ளிகளை உலக நாடு பள்ளிகளை பாதுகாப்பாக